அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பயன்படுத்துவதற்கு நபி அவர்கள் அணி உருவிய செல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் அபுதா இரண்டு அவர்கள் எட்டு எட்டு திருமிலி இரண்டு ஒன்று ஆறு மூன்று இது ஹசன் என திருமிலுமாம் கூறுகிறார்கள்